प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैक कृष्णाय यदा विनियतं चित्तं ிா तदा भगवान श्री कृष्णर தியானத்துக்கு விஷயத்தையும் தியானத்தினுடைய ஸ்வரூபத்தையும் தியானத்துக்கு வேண்டிய யோக்கியத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுற எதா வினியதம் சித்தம் எதான்னா எப்பொழுது வினியத்தம் வினியத்தம்னா நன்றாக கட்டுப்படுத்தப்பட்ட சித்தம் அதாவது நன்கு ஒருமுகப்பட்ட உள்ளம் அப்படின்னு அர்த்தம் ஒருமுகப்பாடு என்னும் தன்மையை அடைந்த மனமானது உள்ளமானது சித்தமானது ஆத்மனியேவ ஆத்மாவில் மட்டுமே அப்படின்னா ஆத்மாவனுடைய லக்ஷணங்களை மாத்திரமே நினைக்கிறது ரெண்டாவது அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணப்பட்ட ஆத்ம லக்ஷணங்களையே தியானம் பண்ணி கொண்டு அவதிஷ்டத்து அந்த எண்ணங்களெல்லாம் ஆத்மாவை பற்றின எண்ணங்களாகவே நிலை எப்பொழுது நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட உள்ளமானது மனமானது ஆத்மஸ்வரூபத்திலேயே எல்லா ஆத்மாவும் ஒன்று அத்வைத ஆத்ம தத்துவத்திலேயே நிலை ததா அப்பொழுது சஹா சஹான்னு சப்ளை பண்ணிக்கணும் யுக்த இத்தியுச்சதே யுக்தன்னு சொல்கிறோம் அவன் நன்றாக மனதை ஒடுங்கி விட்டான் சமாதி நிலை போன்ற தன்மையை அடைந்து விட்டான் அவன் நன்றாக யுக்தனாகி விட்டான் ஒடுங்கி விட்டான் அவனுடைய உள்ளம் ஒடுங்கி விட்டது அதனால அவனுடைய உள்ளம் ஒடுங்கினதுனால அவன் ஒடுங்கி விட்டான்னு சொல்றோம் அவன் அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றி விட்டான் ஒடுங்கி விட்டான் அதனால உடம்புலையோ உலக விவகாரங்களோ ஒன்றும் இல்லை அப்படியே உட்கார்ந்துருக்கான் அப்படியே அந்த ஆத்மஸ்வரூபத்தை நினைச்சு நினைச்சு மனசு ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யம் சமாதிகின்னு பகவான் பதஞ்சலி மகர்ஷி சொன்னது மாதிரி அந்த மனம் அப்படியே அது மயமாக ஆகிவிடுகிறது அது மாத்திரமில்லை அவனுக்கு வெளி விஷயத்தில் எதிரியும் நாட்டம் இல்லை சர்வகாமேபியா நிஸ்பிருகா இது எப்படி வேணாலும் சொல்லலாம் யா சர்வகாமிபியா நிஸ்பிருகா எவன் ஒருவன் எல்லா விஷயங்களும் காமம்னா இந்த இடத்துல புலனின்பொருள்கள் எல்லா விதமான யுகலோகத்திலையும் பரலோகத்திலையும் பரிபூர்ண வைராக்கியத்தோட அர்த்தம் முழுமையான விவேக வைராக்கியத்தோட இருக்கின்றவனுடைய உள்ளமானது எப்பொழுது ஆத்மாவிலேயே நிலை அப்பொழுது அவன் தியான யோகி என்று உபதேசிக்கப்படுகிறான் யுக்தகாங்கிறத தியான யோகின்னு புரிஞ்சுக்கணும் ஆக வைராக்கியத்தோட பண்றான் தியானம் பண்றதுனால வைராக்கியம் பலப்படுறது வைராக்கியம் பலப்படுறதுனால தியானம் பண்றான் அப்படி தியானத்தினுடைய பிரயோஜனத்தை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு மற்றவர்களா யுக்தா இத்தியுச்சத்தை யுக்தன் என்று பெரியோர்களால் சாஸ்திரங்களால் உபதேசிக்கப்படுகிறான் கூறப்படுகிறான் போற்றப்படுகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆத்மன்யேவாவே நிஸ்பிருகர்வகமேபிய